நட்டினையின் அஞ்சல் தலை தகவலுக்காக மங்களூரில் இருந்து ஸ்ரீதர் இன்னைக்கு அக்டோபர் பதினஞ்சு பொதுவாக கை கழுவிட்டு சாப்பிடற பழக்கத்தை நாம வளர்த்துக்கணும் அப்படின்ட்டு சொல்லி நாம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா அதே மாதிரி இப்போ நாம இருக்கிற சூழ்நிலை அதாவது கொரோனா தொற்று பாதிக்கிற சூழ்நிலையில கூட மருத்துவர்கள் நம்மளை அடிக்கடி சானிடைசர் இல்லாட்டி சோப்பு போட்டு கைகள சொல்றதையும் நாம கேட்கறோம் இதுல எல்லாம் ஒரு பொதுவாக இருக்கிற ஒரு விஷயம் அப்படின்ட்டு நாம் பார்த்தோம்னா அது நம்மளோட ஆரோக்கியம் அதாவது நம்ம உடலோட ஆரோக்கியம் அதுதான் பிரதானமாக சொல்லப்படுற விஷயம் நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு தேவையான ஒன்று அப்படின்ட்டு நம்ம கைகளை சுத்தமாக வச்சிருக்கணும் அதுதான் இம்பார்ட்டண்ட்டான விஷயமாகவும் இருக்கு இந்த நம்மளோட கையை சுத்தமாக வச்சிருக்கணும் அப்படிங்கிறத வலியுறுத்துற தினம்தான் அக்டோபர் பதினஞ்சு என்னது எனது கையை சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு ஒரு தினம் அப்படின்ட்டு ஆச்சரியமாக இருக்கு இல்லைங்களா ஆமாங்க அக்டோபர் பதினஞ்சாம் தேதி ஒவ்வொரு வருஷமும் உலக கை கழுவும் தினம் அதாவது உலக அளவுல அனுசரிக்கப்படுது வருஷம் ஸ்வீடன் நாட்டுல ஒரு சுகாதாரம் சம்பந்தப்பட்ட மாநாடு நடந்தது அந்த மாநாட்டில் எடுக்கப்பட்ட ஒரு முடிவுனால ஏற்படுத்தப்பட்டதுதான் இந்த உலக கை தினம் இந்த ஸ்வீடன் மாநாட்டோட அடுத்த கட்டமா ஐக்கிய நாடுகள் சபையும் இத அங்கீகரிச்சாங்க அப்போ தொடங்கி அக்டோபர் 15 குளோபல் ஹேண்ட் வாஷிங் டேவாக அனுசரிக்கப்படுது இந்த ஹேண்ட் வாஷிங் அப்படிங்கிற பழக்கம் தேவையான ஒரு சுகாதார நடவடிக்கை அப்படிங்கிறத நம்மளோட தாத்தா பாட்டி எல்லாம் எவ்வளவோ தடவை சொல்லியிருக்காங்க இல்லையா அவங்க சொன்னது மாதிரி சேர்ந்த ஒரு மருத்துவரானோட மருத்துவ ஆராய்ச்சிகள் மூலமா கண்டுபிடிச்சுன்னு சொன்னார் நமக்கும் சரி நம்ம குழந்தைகளுக்கும் சரி நாம எதிர்கொள்ற நோய்களுக்கு காரணமா அமையறது நாம நம்மளோட கைகளை நல்லா கழுவாமல் சாப்பிட்றதுனால தான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு சொன்னார் இக்னாஸ் பிலிப் ஹேண்ட் வாஷிங் அதோட இம்பார்ட்டன்ஸை உலகத்துக்கு தன்னோட ஆராய்ச்சி மூலமாக எடுத்து சொன்ன இக்னாஸ் பிலிப் அவர்களை ஆஸ்திரியா நாட்டு அஞ்சல் துறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சாம் வருஷம் அஞ்சல் தலை ஒன்றை வெளியிட்டு அவரை கௌரவப்படுத்தினாங்க அஞ்சல் தலையை சுகாதாரம் அதாவது ஹெல்த் கேர் அப்படிங்கிற அஞ்சல் தலை தலைப்பிலையும் மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள் அஞ்சல் தலை தலைப்பிலையும் மருத்துவர்கள் அதாவது பிசிஷியன்ஸ் அப்படிங்கிற அஞ்சல் தலை தலைப்பிலையும் நாம் சேகரிக்கலாம் நாளை மற்றொரு அஞ்சல் தலை தகவலோடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்